திருக்கோவலூர் வீரட்டம் சுவாமி திரு கோவல் திருவடி போற்றி தேவி திரு சிவானந்தவல்லி அம்மை திருவடி போற்றி விருஞான சம்பந்த மூர்த்தி நயனாரின் முன்னூற்று திருப்பதிகம் இது திருச்சி படைகள் கூட்டம் வந்து மே பாசம் விட்ட போதன்கள் இடைபொள்வார்த்தியம கேளை எழுத போது நெஞ்சமே படைக்குள் போட்டம் வந்து பாசம் விட்ட போதின் இடைப்புள் பார்த்தியம கேலை எழுத போது உடைகுள் வேந்தன் மூதாதை குழகன் கோபூதன் உள் பிடைய வேறும் கொடியினான் வீரட்டானம் சேருமே உடைகுள் வேந்தன் மூதாதை வீரட்டணம் சேருமே வீரட்டம் சேரும் மேல கரவலாளர் தம்மனை கடைகள் தோறும் கால் நிமித்து இரவலாடி நெஞ்சமே இனியது எய்த வேண்டில் நீ நெஞ்சமே இனியது எய்த வேண்டில் நீவலூ சேருமே குறவும் ஏறி வண்டியினம் குழலோடு கோவலூர் செய்வலூர் பிறவினாரும் கொன்றைய விரட்டானும் சேர்துமே கோவலூர் விரட்டானும் சேர்த்துமே அன நன உள்ளத்தீரே போதுமின் உருதியாவது அருதிரேல் அள்ளல் கால் காட்டு இங்கே அவலத்துள்ளடுந்தானே அவலத்துள்ளடுந்தானே அள்ளல் சேக்கில் கால் இட்டு இங்கு அவலத்துழடுந்ததே கொல்லப்பாடு கீத புழகன் கோவலூர் தன்னுல் வெள்ளம் தாங்கும் சடையினான் விரட்டானும் சேர்ந்துமே கோவலூர் தன்னுள் வெள்ளம் தாங்கும் சடையினான் விரட்டானும் சேர்ந்துமே விரட்டானும் சேர்ந்துமே கனை கொள்ள இருமல் சூளை நோய் கம்பதாளி குன்மமும் இணைய பலவும் முப்பினோடு எய்தி வந்து நலியாமும் ஆன கனை சூலை நோய் கம்பதாடி குன்மமும் இணைய பலவும் ஒப்பினோடு எய்தி வந்து நலியாமும் பனைகள் உலாவும் பைம்பொடில் படனும் சுந்த கோவலூர் வினையை வெந்த மே கோவலூர் வீரட்டானும் சேர்துமே கோவலூர் விரட்டானும் சேர்துமே உழங்குள் போகும் வைத்திட உடம்பு இழந்த போதின்ன்கள் லங்கி நின்று நாள்தொறும் துயரலாடி நெஞ்சமே நாள்தோறும் துயரலாடி நெஞ்சமே வளங்குள் பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விளங்குமோ கோவணத்தினான் பினட்டானும் சேர்குமே நாள்தோறும் ூர் விரட்டானம் சேர்மே விரட்டானம் சேர்ந்து மேடு முப்பு சாக்காடு கெடுமி வந்து நாள் தோறும் கேடு முப்பு சக்கடு வந்து நாடோ ஆடு போல நறைகளாய் ஆக்கை போக்கது அன்பியும் ஆடு போல நறைகளாய் ஆக்கை போக்கது அன்பியும் கூடி நின்று பைம்போடில் குழகன் கோவலும் I will sing them because they smile So how dry this journey floats <laughs> I will sing them because theyHA I will beด21 virattanam cherthume virattanam cherthume virattanam cherthume urayum paattum talarvu yidhi urayum பாட்டும் தளர்வுய்தி உடம்பு மூத்த போதின் கண் ஆன உறையும் பாட்டும் தளர்வு எய்தி உடம்பு மூத்த போதின் கண் நறையும் திரையும் கண்டு எழுகி நகுவர் நமர்கள் ஆதல உடம்பு முத்த போதன்கள் நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவரு நமார்கள் நகுவர் ஆதல பறைகுள் பெண்ணை வந்துவுல வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விரைகுள் சீர் வெண்ணீட்டினான் விரட்டானம் சேர்துமே கோவலூர் விரட்டானம் சேர்துமே ஏதம் மிக்க முப்பினோடு இருமல் ஈழை என்று இவை உதல் அக்கை ஒம்புவீர் உறுதியாவது அறிதிரேல் உறுதியாவது அரிதிரேல் ஏதும் மிக்க முப்பினோடு இருமல் ஈழை என்று இவை உதல் அக்கை ஒம்புவீ ாவது அரிதிரேல் போதில் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர் தன்றுள் வேதம் ஓதும் நெறியினான் விரட்டானும் சேர்துமே விரட்டானும் சேதுமே கோவலூர் தன்னுள் விரட்டானம் சேர்துமே ஆறுபட்ட புஞ்சடை அழகன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்டமேனிய ஆறுபட்ட புஞ்சடையழகன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்ட மேனியான் குழகன் கோவலூர் தன்னுள் நீருபட்ட கோலத்தான் நீலகண்டன் இருவர்க்கும் வேறுபட்ட சிந்தையான் வீரட்டானும் சேர்ந்துமே கோவலூர் தன்னுள் சடையழகன் நீருபட்ட கோலத்தான் நீலகண்டன் விரட்டானம் சர்மே வீரட்டானம் சேர்வுமேல குறிகொள் ஆழி நஞ்சமே இட்டார்களும் அறிவு இல்லாத அமணர் சொல் அவத்தம் ஆவது அறிநீரே துவரியும் அறிவு இல்லாத அமணர் சொல் அவத்தம் ஆவது அறிதிரே பொறிகொள் வண்டு பஞ்செய்யும் பூந்தள் கோவலூர் தன்னுள் வெரி கொள் தாங்கினான் வெரிகுல் கங்கை தாங்கி நான் விரட்டானம் சேர்துமே கோவனூர் தன்னுல் விரட்டானம் சேர்துமே 나나나나나나나나아 ஆ ஹே சம்பந்த கழியோடு உதவும் காணல் சூழ் காழி ஞான சம்பந்தன் பாழி ஞான சம்பந்தம் காழி ஞான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல் பாவனா சொங்காதல படிகள் தீர சொன்ன சொல் பாவனாசம் ஆதல பாவனாசம் ஆதல அழிவில் கொண்டு ஏ துமிழ் அந்த கோவனூதன் விழிகள் பூதப்படையினான் வீரத்தனம் சேதுமே அழிவிலீர் கொண்டு ஏ தூமி அந்த கோவலூருள் விழிகுள் மூதப்பட இன விரட்டானம் சேதுமே விரட்டானம் சேதுமே